ிாமேந்திரைபாய சூத்திரம் ீங்கயிரேஷி கிமா வித்தியை தவூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதே மேவ்ஸ் சாா லமே வியதிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மோ நமோ குருபிய प्रत्यगर्थो सर्वं ோப்பளவரனாணச்சுஸ்மோபலமிஷம் மாமா நோராமஸ் மே அஸ் தாத்மேயே மயி சன் ஓகி கனித்த பத்தி பிரித்த மனா கே பிரண பிரைத்தய கஷி தாம்பாச்சும் வதந்தீஸ் கவுதேவோயுனோத்தோத்தம் மனசோ மன प्राणस्य வாணியாணுச்சுரதிச்சியேத்தோகா நிறுதி ந நோமோ நமோ நீமாக எதைத்திஷ் அன்யேவ்விதித்தவிதித்தீஷ்மூரம் திர எத்வாச்சியுதித்து ததேவிரம் வித்தி நேதம் எதிதமுசே சிஷியனுடைய கேள்விக்கு குரு உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்களெல்லாம் மனசெல்லாம் எதனால் காரியம் பண்ணுகின்றன எதற்காக காரியம் பண்ணுகின்றன எந்த கர்த்தாவை முன்னிட்டு இவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எந்த எதனுடைய சாநித்தியத்தினால் இவைகள் இயங்குகின்றனங்கிறது தான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லிவிட்டார் அதுதான் சைத்தன்யம் அதுதான் அதை வந்து அறியப்படு பொருளாகவோ அறியாத பொருளாகவோ கருத முடியாது அறியாத பொருளுமல்ல அறியப்படு பொருளும் அல்ல அறியாத பொருளுக்கும் வேறானது அறிகின்ற பொருளுக்கும் வேறானது ஆகவே இதுவரை தோன்றியுள்ள பொருள்கள் தோன்றப்போகிற பொருள்கள் எல்லாவற்றையும் அறிவிப்பது ஒளிர்விப்பதாக அது இருக்கிறது ஆகவே இப்போ நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்கணும்னா சைத்தன்யம் தான் ஆக அந்த சைத்தன்யம் யாருன்னா எனக்கு வேறாக இல்லை நான் தான் அந்த சைத்தன்யம் என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆனால் நான் இல்லைன்னா எனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது இல்லையா என்னை அனுபவிக்கப்படும் பொருளாக நான் அனுபவிக்க முடியாது அனு அனுபவிக்கின்றவனாக இருக்கின்ற என்னை அனுபவிக்க முடியாது ஆனால் எல்லா பொருள்களையும் நான் அனுபவிக்கிறேன் அனுபவங்களுக்கு வேறானவன் என்னை பற்றிய அனுபவம் எனக்கு தேவையில்லை பல்வேறு அனுபவங்களை பெறுவது போன்று என்னை பற்றிய அனுபவம் எனக்கு தேவையில்லை அனுபவங்கள் வரும் அனுபவங்கள் போகும் அனுபவங்கள் நிலையானவை அல்ல அனுபவங்கள் மித் அனுபவங்கள் அனித்தியம் உண்மையாக பொய்யா காடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ அனித்தியந்தான் நான் கடவுளை அனுபவித்தேன்னா இப்போது இப்பொழுதும் அனுபவித்துக்கொண்டிருக்கிறேன் தூங்குகிறபோது தூங்குகிற போது உன்னால் கடவுளை அனுபவிக்க முடியுமா இல்லை கனவு கடவுளை அனுபவிக்கிறியா நனவலை அனுபவிக்கிறியா விடை விடாமல் நீ கடவுளை அனுபவிச்சுட்டே இருக்கியா எப்படி ஒன்றால முடியும் ஆ அனுபவ அனுபவி கடவுள் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல இறைவன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல அறியப்படும் பொருள் அல்ல ஏதோ கொஞ்சம் நேரம் வேணால் திடீர்னு காட்சி கொடுக்கலாம் அவனும் தப்பு இல்லை மற்றதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஆனால் அந்த அந்த காட்சியும் வந்துட்டு போயிடும் இத்தனை நேரம் தான் அவர் அவருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா அவரும் போய் நகையெல்லாம் கழிட்டு வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் ஆக கடவுள் அனுபவிக்கப்படும் பொருளில் ஆத்மாவும் அனுபவிக்கப்படும் பொருள் கிடையாது எது அனுபவிக்கப்படுகிறதோ அது அனித்தியம் ஆக ஆத்மாவை அனுபவிக்கணும்னா என்ன ஆகிடும் ஆத்மா அனித்யமாயிடும் உணரப்படுவதெல்லாம் வந்து போகிறது அதனால தான் அது ஆகமாபாயித்வம் சொன்னோம் அனுபவங்கள் வரும் அனுபவங்கள் போகும் ஆகவே அனுபவத்திற்கு முயற்சி செய்யாதே ரியலைசேஷனுக்கு முயற்சி செய்யாதேங்கிறத ரியலைஸ் பண்ணு ரியலைசேஷனுக்கு நீ எஃபர்ட் எடுக்காமல் இருக்கணும்னு ரியலைஸ் பண்ணுப்பா அனாவசியமாக இதையா ரியலைஸ் பண்ணி அதை கொஞ்ச நாள் கழித்து காணாம போயிட போகுது அதில் என்ன இன்னும் எத்தனையோ வாழ்க்கையில் அனுபவிச்ச எத்தனையோ உனக்கு உயர்ந்த அனுபவம் இருக்கும் தாழ்ந்த அனுபவம் இருக்கும் அனுபவங்களில் உயர்வு தாழ்வு இருப்பதால் அனுபவங்கள் உண்மையல்ல அனுபவங்கள் நிறைவை தராது எந்த அனுபவமும் ஒருவனுக்கு முழுமையான நிறைவை தர முடியாது நிறைவை தர முடியாது என்கின்ற அறிவு தான் வேணும் நமக்கு அப்போ நான் நிறைவு எங்கே இருக்கிறதுனா நிறைவு தான் நானே நிறைவு அதுதான் சாஸ்திரத்தோட உபதேசம் ஆத்மாவே பூர்ணமானது ஆ நான் நிறைவுனா என்ன நான் என்னுடைய நிறைவை நான் எப்படி உணர்வதுன்னா மறுபடியும் ப்ராப்ளம் வருது பிரச்சனை வருது நான் நிறைவாக இருக்கிறேன் என்பதை நான் எப்படி உணர்வதுன்னா முடியாது நீ நிறைவாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளத்தான் முடியும் ஆ நிறைவை நீ அனுபவிக்க முடியாது நிறைவே நிறைவை அனுபவிக்க முடியாது நெருப்பே தன்னைத்தானே சுட்டுக்க முடியாது சக்கரை தன்னத்தானே இனிப்பாக்கிக்க முடியாது அவ்வளோதான் ஒரு நாளும் நீ நிறைவை அனுபவிக்க முடியாதுங்கிற இந்த அறிவு இருக்கே இது வந்த உடனே ஒரு நிறைவு மனசில் ஏற்படும் நிறைவை அனுபவிக்க முடியாது நிறைவை அனுபவிக்க தேவையில்லை நிறைவை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லைன்னு புரிஞ்ச பிறகு மனசில் ஒரு ஃப்ரீ ஒரு வரும் லிபரேஷன் ஒரு ஃப்ரீடம் வரும் அதுதான் இருக்கிறதுலேயே நிறை அதுவும் தூக்கத்தில் இருக்காது செத்தபுறம் இருக்காது நிறைவு தேவையில்லைங்கிற அறிவால் ஏற்படுற ஒரு நிறைவும் நிலையில்லாததுதான் இது ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது நிறைவுக்காக முயற்சி பண்ணுறது தான் சுவாமி இதெல்லாம் முடியல அப்படின்னா பரவாயில்ல ஏற்கத்தனையோ ஜென்மம் இருக்கப்பா ஒரு ப இருபத்தஞ்சு ஜென்மம் எடுத்த அப்புறம் கூட புரிஞ்சுக்கலாமே பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியத்தேன்னு விட்டார் பகவான் அநேக ஜென்மசம்சித்தாக சொல்லியிருக்கார் அதனால் இல்லை இல்லை என்னெல்லாம் ரொம்ப இது ரொம்ப சூ இதாக இருக்குது நான் இதுக்கெல்லாம் எனக்கு இது மனசே செல்ல மாட்டேங்கிறதுனா நல்லது பக்தி பண்ணு ஜபம் பண்ணு தியானம் பண்ணு பூஜை பண்ணு தீர்த்த பண்ணு தானம் பண்ணு குறுத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞானவிஹீன சர்வமத்தேன பஜத்தின முக்திம் ஜென்மசத்தேன என்ன பண்ணாலும் யாத்திரை பண்ணு கங்கையில் கங்கை உற்பத்தி ஆறு இடத்துலேருந்து கங்கை கலக்கிற வழக்கு நடந்தே போகிற வழியெல்லாம் பகவன் நாமாவை சொல்லின்று தப்பே இல்லை எல்லா விரதத்தையும் கடைப்பிடி சோமவார விரதம் பௌமவார விரதம் தினம் விரதம் அதனால் புதவார விரதம் குருவார விரதம் சுக்கரவார விரதம் சனிவார விரதம் பானுவார விரதம் ஏழுநாளும் விரதம்தான் வாழ்நாள் முழுக்க நீ விரதம் கடைப்பிடி ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் பௌர்ணமி விரதம் எல்லா விரதத்தையும் பண்ண குருதே சாகர க கமனம் விரத பரிபாலனம் அத்தவா இன்னி இன்னைக்கு காலையிலாம் ஒரு பாட்டு பாடினேன் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை நதிகளடை மூழ்கியும் எழுநா மத்தியடை நின்றும் உதிர் சருகு புனல் வாயுவினை வண்பசித்தனக்கு அடைத்தும் மலை நுழை புக்கும் மௌனத்து இருந்தும் மூலப்பிராணனுடைய அங்கியை சோமவட்டத்து அடைத்தும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்தும் ஞானமல்லது கதிகூடுமோ அப்படின்னா அதுக்கு நம்ம பற்றி ஒன்றும் சொல்லப்போது கேனோபனிஷத்தினுடைய டீச்சிங் இது தான் ஆச்சாரிய சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இது ஆகவே அனுபவங்களுக்கு முயற்சி செய்யாதே என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தைப்பார் தோழினர் தாய்மனு என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனேன்னு பாடினார் ஒரு இடத்துல அப்புறம் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தைப்பார் தோழி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டினர் ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாமே ஆனந்தமாக இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அனித்திய ஆனந்தம் எது ஆத்மா நித்யம்னு தெரிஞ்சுட்டு அந் அந்த பிரம்மானந்தந்தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால மனசில் ஒரு ஏற்படுற ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தந்தான் இருக்கிறதுலேயே அனித்திய ஆனந்தத்திலேயே உயர்ந்த ஆனந்தம் அதுவும் அனித்தியானந்தங்கிறேன் மறந்துடாய் இந்த பிருகதாரண்ய கோப நிஷத்தில் கடைசியில் ஒரு போர்ஷன் இருக்கிறது பேர் ஸ்வயஞ்சியோதி பிராமணம்னு பேர் அற்புதமாக அதை உபதேசம் பண்ணும் ஆக இந்த ஆனந்தம் எதாக இருந்தாலும் சரி மனசில் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் நித்தியந்தான் ஆத்மாவோ நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது அந்த அந்த ஞானத்தினால அந் மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தம் இருக்கிறதுலே உயர்ந்த ஆனந்தம் ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த ஆனந்தமும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறது நான் ஆனந்தத்தை சுக விசேஷங்கிறேன் சங்கராச்சாரியர் சுகங்கிறது மனசில் ஏற்படுறது தானே அது அனுபவிக்கிறோமே இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் அது மாதிரி ஹாப்பினஸ் ஆல்சோ ஆப்ஜெக்டிஃபைடு எது ஆப்ஜெக்டிஃபைடோ அது ஆகமாக பாய் அதுதான் வரும் அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது எல்லாமே என்னது ஆத்மா கிடையாது அனாத்மா தான் அது ஜடானந்தான் சேத்தனானந்தம் வேறு ஜடானந்தம் வேறு ஜடானந்தம்னால் என்ன அந்த அந்தக்கரணத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் வந்து அறியப்படுறதுனால அந்த ஆனந்தம் ஆனந்தம் அறியப்படுறதுனால அனுபவிக்கிறவங்க ஒருத்தான் இருக்கான் ஆனந்தம் ஒன்று இருக்குது ஆனந்தம் அறியப்படுறது அறியப்படுறது சாஸ்திரப்படி ஜடம் அறியப்படுறது சாஸ்திரப்படி ஜடந்தான் அந்த ஆனந்தமும் ஜடானந்தந்தான் பரவாயில்ல இருக்கிற ஆனந்தத்தில் விஷயத்தை சார்ந்து இருந்து வர்ற ஜடானந்தத்தை அதர்மமாக விஷயத்தை சார்ந்து வர்ற ஜடானந்த விட தர்மமாக விஷயத்தை சார்ந்து இருந்து வர்ற ஜடானந்தத்தை விட ஈஸ்வரனை தனக்கு வேறையாக பாவனை பண்ணி பூஜை பண்ணி வர்ற ஜடானந்த விட அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுனா பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால் வர்ற ஜடானந்தம் ஹையஸ்டு தான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் ஆல்சோ அதுவும் அனித்தியம் அந்த ஆனால் அந்த ஆனந்தத்தை அடைஞ்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஆனந்த் ஆனந்தத்தை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அது தானாக இருக்கும் அது இருந்தால் என்ன இல்லாட்டி போனால் என்ன பிராரத்த கர்மம் இருக்கிறதுனால அதுலேயும் ஃப்ளக்ஷுவேஷன் வரலாம் நாம் அதை தான் இக்னோர் பண்ணுறோமே அதை மதிக்கிறதே இல்லை நம்ம மனசே நாம் மதிக்காத போது நம்மை சார்ந்திருக்கிற மனசே மதிக்க மாட்டோம் ஏன்னா நான் மனசு இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் உள்ளவன் எல்லோரும் அப்படி தான் கருதுவான் ஆக பிரம்மனை தனக்கு வேறாக ஒரு கருத்து இன்னொன்று சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதாவது இந்த பேதாபேதவாதிகள் பேதவாதிகள் அதாவது ஜீவ ஈஸ்வர பேதவாதிகள் நம்ம வந்து ஞாபகம் அத்வைதிகள்லாம் நிர்விசேஷ சைத்தன்யவாதிகள் நிர்விசேஷன்யவாதிகள் நிர்விசேஷம்னா கான்சியஸ்னஸுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறோம் நிர்குண நிர்விசேஷம் இந்த நிர்விசேஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிர்விசேஷ சைத்தன்யம் ஆட்ரிபியூட்லஸ் கான்சியஸ்னஸ் அதுதான் நம்ம சொல்கிறோம் Attributes அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னதுன்னா சூப்பரிம்போசன் எல்லாம் மாயா காரிய மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ய சித்திரீகிருத்தம் ஆ நிர்விசேஷைவாதிகள் இந்த பேதாபேதவாதிகள் எல்லாரும் என்னென்னா சவிசே சவிசேஷைத்தியவாதிகள் அதேதான் விசிஷ்ட அத்வைத்தம் நம்ம NIRVISHISHTA அத்வைதிகள் NIRVISHISHTA அத்வைதிகள் அவர்களெலாம் விசிஷ அத்வைதிகள் இந்த விசி்டத்வை ஒரு நிர் போட்டோம்னா அதுதான் நம்ம அபிப்பிராயம் நிர்விசிஷ்ட அத்வைதிகள் நிர்விசிஷ்டாத்வைத்தினா வயம் தே சர்வே சவிசிஷ்ட அத்வைத்தின ஒன்று சொல்லுவார் உணர்த்துபவன் இறைவன் உணர்த்த உணர்வது ஆன்மா புரியுதா உணர்த்துபவன் இறைவன் சந்தேகம் இல்லை உணர்த்த உணர்வது ஆன்மா இறைவன் உணர்த்துகிறான் இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறேன் நேற்றுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லலை இதே டொல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மைண்டில் ஓடுறதுனால அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு கோணத்தில் என்ன சொல்கிறோம் உயிர் உயிருக்கு உயிர்னு சொல்கிறோம் உயிர்னா ஜீவாத்மா உயிருக்கு உயிர்னால் பரமாத்மா இதெல்லாம் பேதாபேதவாதம் அத்வைத்தத்தில் சொல்ல அத்வைத்தில் இதெலாம் ஒத்துப்போம் அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவோம் அவ்வளோதான் அவங்க அதோடு நிறுத்தின்னுடுவாங்க அதுக்கு மேலே வர வேண்டாம் பாங்க நம்ம அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ உணரப்படு பொருள் என்ன உணரப்படு பொருள் உணர்பவன் உணர்வுன்னு சொன்னேன் உணர்பவனுக்கு உணர்த்துபவன் ஒருவன் இருக்கிற இதை சொல்லித்தரதே ஒரு குரு தானே சொல்லித்தரார் இப்போ உணர்த்துவன் இருக்கான் அப்போ இறைவன் குரு வடிவில் வந்து சொல்லித்தரார்னு இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லித்தர முடியும் தானாக தெரிந்து கொள்ள முடியாது சுட்டி காட்டினால் தான் புரிஞ்சிக்க முடியும்பாங்க அது உண்மைதான் அதெல்லாம் மறுக்கலை உணர்த்த உணர்வது ஆன்மா உணர்த்துபவன் பரமான்மா உணர்த்துபவன் இறைவன் உணர்பவன் உயிர் உணர்கிறது உயிர் உணர்வதால் உயிருக்கு என்ன பெயர் உணர்பவன் என்று பெயர் உயிர்னால் ஜீவாத்மா இப்போ பரமாத்மா வந்து ஜீவாத்மாவுக்கு டீச் பண்ணுறான் என்ன டீச் பண்ணுறான் அதுதான் கேள்வி உணர்த்துபவன் உணர்பவனுக்கு என்ன உபதேசிக்கிறான் அதுதான் முக்கியமான உபதே முக்கியமான கேள்வி உயிர்கள் தானே உணராது உணர்த்தத்தான் அது உணருமே தவிர தானாக உணரும் ஆற்றல் உயிர்களுக்கு இல்லை எனவே அதனை உணர்த்துவதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான் அவன் ஆசிரியராக இருக்கலாம் ஆசிரியர் வாயிலாக அவன் உணர்த்துகிறான் ஆண்டவன் உணர்த்துகிறான் ஆசிரியர் வாயிலாக ஆண்டவன் உணர்த்துகிறான் உணர்த்த உணர்த்துபவன் இறைவன் உணர்பவன் ஜீவன் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இறைவன் உயிருக்கு என்ன உண்மையை உணர்த்துகிறான் இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்கும் நானாக தான் கொஞ்சம் யோசிச்சுன்னு இருக்கேன் எல்லாம் பிரமாணம் இல்லாமல் இருக்காது அங்கே பிரமாணம் இருந்திருக்கணும் நமக்கு அது தெரியல பட் நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் அது மாதிரி தோணும் சரி இறைவனன் வந்து என்ன உணர்த்துகிறான் நீ என்றைக்கும் என்னுடைய அடிமை அப்படின்னு உணர்த்துறானா இல்லைப்பா எனக்கும் உனக்கும் இருப்பு ஒன்றே என்று உணர்த்துகிறானா இதுதான் என்னுடைய விசாரம் ஏன் விசாரத்தில் உங்கள்கிட்ட சொல்லி குழப்பில்லை உங்கள ஆனால் வந்து எனக்கு இருக்கிற தெளிவு உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை சுவாமி நம்ம குழப்பறாருனா அது வேறு விஷயம் உங்களுக்கெல்லாம் நான் என்ன புரியட்டும் பிரார்த்தனை பண்ணுறேன் அவ்வளோதான் இறைவன் என்ன உணர்த்துவார் கீதையிலே பகவான் சொல்கிறாரே நான் புத்தி யோகம் கொடுக்குறேன் அவன் என்ன அடையிறான்னா இப்போ என்ன அடையிறதுன்னா என்ன அர்த்தம் ஆக இறைவன் என்ன உணர்த்துகிறான் என்றால் நீயும் நானும் வேறல்ல நீ என்னை பெறுதாக பெரியவனாக கருதுகிறாய் உன்னை நீ சிறியவனாக கருதுகிறாய் உண்மையில் நான் பெரியவனும் அல்ல நீ சிறியவனும் அல்ல என்ன என்னுடைய மாஜா சக்தியினால் நான் பெரியவன் போலும் நீ சிறியவன் போலும் காணப்படுகிறாய் இறைவனே சொன்னாலும் ஒத்துப்பான இல்லை இவ்வளோ பெரும்தன்மையோடு நீ சொல்கிறிய என்ன இருந்தாலும் நீ பெரியவன்தான் இப்போ இறைவனே சொல்கிறார் இதெல்லாம் வந்து மாயா சக்தினால் இப்படி ஆகிருக்குப்பா ஆனால் நான் பெரியவனும் இல்லை நீ சின்னவனும் இல்லை நான் எல்லாம் தெரிஞ்சவன் நீ ஒன்றும் தெரியாதவன் நினச்சி இதையே நினச்சின்னு இருக்காத அப்படிலாம் பண்ண வேண்டாம் எனக்கும் உனக்கும் ஆதாரம் உணர்வு மட்டுமே உணர்வே உண்மை உணர்த்துபவனும் சேர்த்துங்க இப்போ உணர்த்துபவனும் உணர்பவனும் உள்ளமும் உலகமும் உடல்களும் எல்லாம் தோற்றம் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் கவனம் கேனோபனிஷத் படித்தாச் அப்போ நம்ம கவனம் எதில் இருக்கணும்னா உணர்வில் தான் நம்ம கவனம் இருக்கணும் உணர்வே உண்மை உணர்வு இரண்டற்றது உணர்வில் வேற்றுமைகள் இல்லை உணர்வில் வேற்றுமைகள் இல்லை ஆகவே உணர்வே உண்மை அவ்வளவுதான் உணர்வே உண்மை பிரஜானம் பிரம்ம பிரம்மைவ சத்தியம் பிரஜானம் பிரம்மைவ சத்தியம் பிரஜானமேவ சத்தியம்னு சொன்னாலே போறும் பிரஜானமேவ சத்தியம் அது பிரஜானம் சம் ஜானம் விஜானம் சுக்ஞானம் என்ன வந்து நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் போட்டாலும் சரி பேர் உபசர்க்கம்னு பேர் சம்ஸ்கிருத்தில் என்ன ப்ரிஃபிக்ஸ் போட்டாலும் சரி சம் ஞானம் வேதத்தில் ஒரு மந்திரமே வருது ஆனால் அது செங்கலுக்கு பேர் வச்சுட்டான் செங்கலுக்கு அந்த பேர் வைக்கிறான் செங்கலுக்கு அந்த பேர் வச்சு யாகத்தில் அப்புறம் அந்த ஞானத்தை திங்க் பண்ண வைக்கிறாங்க எப்படிலாம் கொண்டு போகிறாங்க ஒருங்க டீச்சிங் மெத்தட் இதெல்லாம் ஒரு யாகம் இருக்குது இந்த நச்சிகேதஸோட யாகம் அந்த சாவித்ரா அக்னின்னு அந்த யாகத்தில் செங்கலுக்கெல்லாம் பேர் வைக்கிறான் சம் ஜானம் விஜானம் பிரஜானம் ஜானதபி ஜானத் இந்த செங்கலுக்கு பேர் சம் ஞானங்கிறான் செங்கலுக்கு ஹோமகுண்டத்தை வைக்கிற செங்கலுக்கு சம் ஜானம் விஜானம் பிரஜானம் ஜானதபி ஜானத்து அப்படின்னு சங்கல்பமானம் விகல்பமானம் பிரகல்பமானம் உபகல்பமானம் உபகளுப்தம் கிளுப்தம் அப்படியே சொல்லி அதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு பேர் வைக்கிறான் அதெல்லாம் என்னென்னா நல்ல தாட்டெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கா நல்ல எண்ணங்கள் பொருள்களை பார்க்குறோம் அந்த செங்கலை பார்த்தா என்ன தோணும்னா சம்ஜியானது இது விஜானம் இது பிரஜானம் அதுக்கெல்லாம் சைஸ் வேறு இருக்குது இந்த யாகத்தில் செங்கல் அடுக்கிறதே பெரிய ரிச்சுவல் அதுதான் சயனம்னு பேர் கருடச் சயனம்னா அந்த கருடனை மாதிரி செங்கலை அடுக்கணும் அது மேலே ஹோமம் பண்ணணும் அது மாதிரி சயனம்னு சொன்னால் அது அடுக்கிற முறை கட்டோபுரிஷத்தில் படிக்கிறோம் இல்லையா எந்த செங்கலை எப்படி அடுக்கணும்னு யம தர்மராஜா சொல்லித்தர்றார் யா இஷ்டக்கா யதாவா எந்தெந்த செங்கலை எப்படி பிடிக்கு யாம் பிரதமாம் இஷ்டகாம் பதத்தா தீ இஷ்டக்கான செங்கல் அதுலேருந்தான் வந்தது விட்டல் விட்டலங்கிறது செங்கல் மேலே நிற்கிற பெருமாள் தானே மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணர் தானே சரி அந்த இவன் அந்த புண்டரீக்கம் வந்து என்ன பண்ணால் அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு செங்கலை தூக்கி இப்படி போட்டு இதில் வேணா நில்லுன்ட்டான் அந்த செங்கலில் நின்னர் கிருஷ்ணர் அவர் தான் பாண்டூரங்க விட்டல் இருக்கட்டும் இப்போ இதுதான் விஷயம் அதனால் நான் வந்து இறைவனை வழிபடுறதுங்கிறது உண்மை நான் வழிபட்டு தான் நான் எல்கேஜியிலேருந்து தானே மேலே வரணும் எனக்கு இந்த வேற்று பண்படுத்தி ஒற்றுமையை உணர்ந்து வேற்றுமையிலிருந்து விலக வேண்டும் வேற்றுமையை வேற்றுமையில் நம்ம பண்படு பண்படணும் வேற்றுமையை பண்படுத்தி கொள்ளலைன்னா பிரயோஜனம் அதாவது துவைத்த பக்தி பண்ணாமல் அத்வைத பக்தி கிடையாது அத்வைத பக்திங்கிறது அத்வைத ஞானந்தான் துவைத பக்தி பண்ணாமல் அத்வைதக்தி கிடையாது அத்வைதக்தி வராமல் துவைத பக்தி பூர்ணமாகாது இதான் விஷயம் இதுதான் அப்படி போயின்ட்டுருக்கு நேதம் எதிதம் உபாசத்தை இந்த பிரம்மன் அதுதான் அதுதான் பிரம்மன் ஸ்ரோத்திர ஸ்ரோத்திரம் மனசோ மன எத் வாசோஹ வாச்சம் சபு பிராணசிய பிராண சுஷ் சூ அது வந்து என்னென்னா அதுதான் தத் பிரம்மை அந்த பிரம்மன் நீதான் அந்த தத் ததேவ பிரம்மத்வம் வித்தி இந்த லைன் ரொம்ப முக்கியம் ததேவ தத்து ஏவ பிரம்மத்வம் வித்தி அஞ்சு பதம் இருக்குது அஞ்சு சொற்கள் இருக்குது தத்துனா அந்த பிரம்ம பிரம்மன்னா என்ன அர்த்தம் பெரிய பொருள் மெய்ப்பொருள் பெரிய பொருள்னா என்ன அர்த்தம் பெரியது சின்னது எல்லாவற்றுக்கும் ஆதாரமானதுன்னு அர்த்தம் பெரியங்கிற பதமே தவிர ப்கத்தமத்துவத் பிரம்ம ஆகையினால தத்து பிரம்ம தத்துனா என்னர்த்தம் ஸ்ரோத்ர எத்து ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் தத் பிரம்ம எத்து மனசோ மன தத் பிரம்ம அப்படி சொல்கிறார் தத் பிரம்ம ஏன்னா நேரடியாக ஜீவாத்மா பரமாத்மா டாபிக்கே இல்லை இந்த இதில் உபனிஷத்தில் இப்போ நேராக அவர் போயிட்டார் பிரம்மனுக்கு போயிட்டார் ஜீாத்மா பரமாத்மா பக்தியை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை இந்த கேன உபனிஷத்து அதனால் நேரம் என்ன பண்ணுறதுன்னா இவன் ஏற்கனவே கர்மகாண்டத்தில் பிரம்ம பிராண பிரம்மோபாசனா இந்திரபிரம்மோபாசனா வருண பிரம்மோபாசனா எல்லாத்தையும் பெருசாக நினச்சி நினச்சி பூஜை பண்ணியிருக்கான் அன்னன்னைக்கு இப்போ நவராத்திரி வந்தால் அம்பாளுக்கு முக்கியத்துவம் துர்க பெருசு மூணு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு லக்ஷ்மி பெரியவோ அப்புறம் மூணு நாளைக்கு சரஸ்வதி பெரியவோ அதுதான் பிரம்மன் பெருசாக கொண்டாடுறதுன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு இவங்களை பெரிசா கொண்டாடுறது சிவராத்திரி அன்னைக்கு சிவனை பெருசாக கொண்டாடுறது வைகுண்ட ஏகாசன்னைக்கு பெருமாளை கொண்டாடுறது அந்த பெரிசா கொண்டாடுறது தான் பிரம்ம பிள்ளையார் சதுர்த்தின்னா பிள்ளையாருக்கு பெரியா பெருசாக கொண்டாடுறது ஸ்கந்த ஷஷ்டின்னு முருகனை பெருசாக கொண்டாடுறது அதான் பிரம்மாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் அவ தத்து பிரம்ம ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பிரம்மைங்கிறது எங்கேயோ ரூபம் நாம ரூபங்கள்லாம் கிடையாதப்பா ஸ்ரோத்தோத்திரம் சைத்தன்யம் ஸ்ரோத் எத்து ஸ்ரோத்தோத்திரம் சைத்தன்யம் திரம தத் ததேவிரம் வித்தி ஏவனு ஒன்று இருக்குது தத்விரம் வித்தி இந்த ஏவ எங்கே வேணாலும்னு போடலாம் ததேவிர திரம ஏவ் ப்ரம த்தம் ஏவீதிரம்மன் வித்தி வித்தின்னா அறிந்து கொள் தெரிந்து கொள் அந்த அது பிரம்மம் என்று தெரிந்து கொள் அது பிரம்மந்தான் என்று தெரிந்து கொள் அந்த பிரம்மம் நீதான் அந்த என்று தெரிந்து கொள் நீதான் அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள் இப்படி மாத்தி மாத்தி போடலாம் அப்படியா உன்னத்தான் நீ பெருசா நினைக்கும் நீதான் பெருசு நீ எதையோ பெருசுலாம் நினைக்காத நீதான் பெருஷு நீ தானே இந்த இடத்துல என்ன எதை குறிக்கிறது உடம்பை குறிக்கிறதா மனசை குறிக்கிறதா உணர்வை குறிக்கிறதா சந்தேகம் இல்லையே நான் தான் பெருசுன்னு உடனே தனக்கு பெருசாக மாலையெல்லாம் போட்டுக்கிறதுல அது வேறு விஷயம் உணர்வுக்கு எங்கே மாலை போட முடியும் ஏதோ மரியாதை பூஜை பண்ணுறோமே தவிர உணர்வுக்கு எங்கே மாலை போட முடியும் ஆகையினால் நான் சொல்கிற போது உடம்போடு சேர்த்து சொன்னாலும் அது உடம்பை குறிக்காது மனசோட சேர்த்து சொன்னாலும் வாயினால் பேசினாலும் அது வாயையும் குறிக்காது மனசையும் குறிக்காது எண்ணங்களையும் குறிக்காது உணர்வை மாத்திரம்தான் குறிக்கும் அது எனக்கு மாத்திரம் உண்மையானா உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து தானே இந்த பாடம் ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற ஜாதகத்தையாக பார்த்துன்னு உட்காந்துருக்கோம் இப்போ டாக்டர் உட்காந்துருக்கா ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு பேஷண்ட் போகிறா ஒருத்தனுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் என்னெல்லாமோ பிரச்சனை ஒன்று ஒன்று தான் தனித்தனியாக தான் ட்ரீட் பண்ண முடியும் டாக்டர் சைக்காலஜிஸ்ட்டும் அப்படி தான் பண்ண முடியும் ஆனால் வேதாந்த சாஸ்திர பாடம் நடத்துகிற போது எல்லாருக்குமே சம்சாரங்கிற வியாதி இருக்குது ஆக சம்சாரம் வந்து என்னது ஐகாந்திக்கம் எல்லாருக்கும் ஒன்று தான் ப்ராப்ளம்ங்கிறது இல்லை ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வேறு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா பிரச்சனை இருக்குது சுவாமின் ஏன் பிரச்சனை வேறு ஓம் பிரச்சனை வேறு அவன் பிரச்சனை வேறு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வேறு நம்ம என்ன சொல்கிறோம் பிரச்சனைக்கு பிரச்சனையே இல்லாமல் பண்ணணும் நம்ம ஏதாவது பிரச்சனை இல்லாட் பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்கிறான் அதுவே பிரச்சனையாயிடுது சும்மா இருக்கேனங்கிறான் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அவனுக்கு லைஃப் லை வாழ்க்கை வாழ் என்னது ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி தோன்றுறது ஒன்றுமே இல்லை சாமி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே மொனா டஸாக இருக்குங்கிறான் எப்படி ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ளம்ங்கிறான் ப்ராப்ளம் இல்லைன்னா மொனா டஸுங்கிறான் மொனா டஸுன்னு சொல்லி அதையும் ப்ராப்ளம் ஆக்கி விட்றான் என்ன காலமர எழுந்திருக்கணும் சாமி கும்பிடணும் படிக்கணும் பண்ணணும் இதே வேலையாக மொனா டஸாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நினைக்கிறேன் வேறு என்ன பண்ணுறேன் ருச்சி இல்லைன்னா எல்லாமே கஷ்டந்தான் எத் இஷ்டம் தத் சுகம் இல்லை தினம் இட்லியே போடுறோன்னு வச்சுங்களேன் தனோ இட்லி ஒரே மாதிரி சாம்பார் தினம் இட்லி ஒரே மாதிரி சாம்பார்னால் எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதனால் மாற்றி மாற்றி ஒரே அரிசியை வச்சுட்டு என்னெல்லாமோ லீல எல்லாம் பண்ணணும் மாற்றி மாற்றி போட்டால் அது இதுதான் இருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா நீ பெரிய பொருள்னு சொல்கிற போது இல்லை எதுக்கு சொல்கிறேன் ஜனங்கள் ஒரு இது பொருத்தமானதுங்கிறேன் இது இப்போ பாடம் படிக்கிறபோது அத்தனை பேரும் நம் என்ன பண்ணுறீங்க நான் இந்த பாடம் நடத்தின்னு இருக்கிற போதே நாம் எல்லோரும் நம்மளை உடம்பா இப்போ இந்த பாடம் நடக்கிற போதே இந்த கிளாஸ் கண்டினியூஸாக இப்படி தொடர்ந்து ஒரு அஞ்சு மந்திரத்தை வச்சுருந்து இத்தனை நாள் நடக்கணும்னா அதையே தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம பிராபலத்தை பற்றி யோசிச்சா அதுக்கு முடிவு இருக்கா என்ன நம்ம தான் பரம்பரை பரம்பரையாக பிராபலத்தோடு தானே இருக்கோம் பிரச்சனை இல்லைன்னா தான் பிரச்சனை பிரச்சனை இருந்தால் நல்லது அப்போ சைதன்யம் புரிஞ்சாச்சு ஆக என்னால் நான் இனிமேல் என்னென்னா நான் ஏதோ இத்தனை நாளாக பூஜை பண்ணியதுடைய பலன் எனக்கு பகவான் வந்து புரிய வச்சுட்டார் பகவானும் நானும் ஜீவ ஜீவ ஜீவ ஜட ஜட ஜட ஜீவ ஜீவ ஜடஜட ஜீவஜட ஈஸ்வரஜீவ ஈஸ்வரஜட அபேதஹா அதாவது ஒருஉயிர் மற்ற உயிர் உயிர்கள் ஒரு உயிர் மற்ற உயிர் இது ஒரு வேற்றுமை தானே பல்வேறு உயிர்கள் உயிர்கள் வேற்றுமை உள்ளங்கள் வேற்றுமை உடல்கள் வேற்றுமை பொருள்கள் வேற்றுமை இறை அது மாத்திரமில்லை உயிரற்ற பொருள்களுக்குள் இருக்கிற வேற்றுமை இந்த மைக்கு வேறு இந்த மைக்கு வேறு இந்த கிளிப்பு வேறு இந்த கிளிப்பு வேறு இது பேர் ஜடஜட பேதம் ஆ ஜீவஜீவேதம்னா நம்ம ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக இருக்கும் அது ஜீவஜீவேதம் வாழைமரமே ஒன்று தனித்தனியாக இருக்குது அது ஜீவஜீவேதம் தென்னமரம் தனித்தனியாக இருக்குது எல்லாம் ஜீவஜீவேதம் ஷரீரபேதம் சரீரத்துக்குள்ளே இருக்கிற உயிரினுடைய வேற்றுமை இதெல்லாம் ஜீவ ஜீவேதம்னு பேர் நிறைய தரம் இது வகுப்பில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் ஜடப்பொருள்கள் வேற்றுமை உயிர்பொருள்களுடைய வேற்றுமை இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வேற்றுமை உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் இறைவனுக்கும் உயிர் உட உள்ள வேற்றுமை ஆக ஜீவ ஜீவ பேதாக ஜடஜட பேதா ஜீவ ஜடபேதாம்போம் ஜெய ஜீவனுக்கு உயிர் உள்ளத்துக்கும் உயிரிழத்துக்கும் உள்ள வேற்றுமை உயிர் உள்ளதற்கும் உயிர் அற்றதற்கும் உள்ள வேற்றுமை இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமை இறைவனுக்கும் உள்ள உள்ள வேற்றுமை இத்தனை வேற்றுமையும் மாயக்கற்பனை என்கிறது அத்வைத சித்தாந்தம் அவ்வளோதான் நீ சைதன்யத்தை கவனி வேற்றுமையை பார்க்காதே திருஷ்டிம் மயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து உன் பார்வையை அறிவுமயமாக்கி பிரபஞ்சத்தை பிரம்மமயமாக பார் அபரோக்ஷானுபூத்தின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம் திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து சொல்கிறாங்க இல்லையா நான் உனக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு மை தடவை தரேன் அந்த மையை போட்டுண்டியானா இதெல்லாம் தெரியும்வான் என்ன தெரியும்ண்ணா பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியும்ண்ணா அதுக்காக இந்த மையை போடுறது அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன்னு அஜ்ஞான திமிராந்தசிய ஜானாஞ்சல சலாக்கையா சக்ஷுருண்மீலித்தம் ஏன்னு தஸ்மை ஸ்ரீ குரவே நம இந்த மையெல்லாம் கண்ட கண்ட மையை போட்டு பேய் பிசாச்சை பார்க்கறதுக்காக ஜென்ம எடுத்தோம் அதெல்லாம் இல்லைப்பா இந்த ஞானம்ங்கிற மையை போட்டுக்கோ இந்த ஞானங்கிற மைய தட வேண்டியானால் எல்லாம் தெரியும் அத்வைதத்துக்கு தான் அத்வைதந்தான் உனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுவேன் போய்ட்டு போகிறது அவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் அப்படின் சொல்லிட்டு அது விட்டுடும் அதை போய் எஃபர்டெல்லாம் எடுக்க மாட்டோம் ட்ரை பண்ண மாட்டோம் நாய் வாழை முடியாது இந்த சம்சாரத்தை சரி பண்ண முடியாது நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணால் இன்னொரு பக்கம் வரும் இங்கேல்லாம் சரியாக போய்டு அப்பா எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படி நினச்சின்னு இருப்போம் புதுசாக இன்னொன்று வரும் ஆ இதுக்கெல்லாம் எங்கே முடிவு இருக்குது அதனால் நாம் என்ன முடிவு பண்ணால் அது எது என்னென்னா வந்துட்டு போயிடுது நான் வந்து என்னென்னா அகம் பரமானந்த ஸ்வரூப்பா அதனால் ஏதோ விவகாரத்தில் பேச்சுக்கு விவகார காரியம் பண்ணால் போ அவ்வளவு ஆஹா ததேவ பிரம்மத்துவம் வித்தி அது ரொம்ப முக்கியம் அது மாத்திரம் இல்லை நீ வழிபடப்படும் பொருளாக இறைவன் இல்லை வழிபடுபவனும் வழிபடப்படும் பொருளும் என்னது துவைதமா அத்வைதமா அத்வைதம் வழிபடுபவனும் நானே வழிபடப்படுபவனும் நானே பூஜக் கோகம் அது ஸ்லோகம் தினும் சொல்கிறோம் சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜகத்து சிவோ யஜதி சர்வத் எஸ் சிவ சோகமேவ தூ மூணு வேளை பூஜையிலையும் சொல்கிறார் அவர் சிவோ தாத்தா சிவோதாத்தான்னா என்ன வழங்கியவன் சிவனே சிவோ போக்தா கான்ட்ரிபியூட்டரும் சிவன்தான் கன்சியூமர் யாருன்னா சிவன்தான் சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜெகத் பூஜை தினமும் சொல்லி முடிக்கிறது சிவ சர்வமிதம் ஜெகத் அது மெக்கானிக்கலாக சொல்லிகிட்டு இருப்போம் சிவஹா சர்வமிதம் ஜெகத் இது சிவன்தான் இந்த பிரபஞ்சமெல்லாம் शिवो யஜதி सर्वत्र, எல்லோ எல்லா இடங்களிலும் சிவனே வழிபடப்படுகிறார் எஸ் சிவஹா யார் அந்த சிவனோ அகம் சஹா ஏவ நான் அவனே இப்படிதான் தனு சொல்கிறோம் எஸ் சிவ சோகமேவத்து தாசோகம் உங்களுக்கு அந்த கதை தெரியு நினைக்கிறேன் தாசோகம் சோகம் தவதாசோகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தவதோகம் தாசரத்தே ஒரு பாட்டு உண்டு எல்லாம் ஊரில் சின்ன வயசில் பாடினது தவதாசோகம் தவ தாசோகம் தவ தாசோகம் தாசர்தே அப்படின்னு பாடுறது ஆகினால தாசோகம்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய அடிமை நான் அப்புறம் என்னன்னா தாவ எடுத்துணும்னா யோசாவசோ புருஷோமஸ்மி எஸ்ச்சவாதி சேகா சயம் வித் சயச்சா சய்ச்சா புருஷே எச்வாதித்ய் எஸ்ச்சா சா வாதித்யே ச ஏகா சய் வம்வித் சாதாரணமாக இப்போதான் கோவில்கள்லாம் சூரிய மண்டலந்தான் பிரதானம் அப்பஷ்யமே தூரியமண்டலம் பரிவர்த்தமானம் ஸ்மிருஷிஹ்யம் அனுமானச்சுஷ்டயம் ஏதைராதித்யமண்டலம் சர்வரேவ விதாசியத்து எல்லாம் சூரியனை மையமாக வச்சு தான் வேதங்களில் நிறைய இருக்குது எல்லா உபாசனையும் சூரியனை தான் மையமாக வச்சுருக்கு அவர்தான் டோட்டல் டோட்டாலிட்டியோட என்னது சிம்பிள் அடையாள. இந்த டோட்டாலிட்டியோட சிம்பிளே அவர்தான் சூரியன் தான் சூரிய மண்டலம் வந்த சோலார் டிஸ்கு அதனால வந்து அதில் தான் எல்லா தேவத்திலையும் பார்ப்போம் ஆதித்யோ வா ஏஷ ஏத்தன் மண்டல அந்தபதி தத் தாரு சஸ்திருச்சாமண்டல கும்சருச்சான்லோகோ தய ஏஷ ஏதின் மண்டலேர்ச்சி தானி சாமானி लोको சசம்நோக்கோயே யின் மண்டலேர்ச்சிஷி புருஷ் தாநூகும்ஷி சயுஷாம மண்டலகும் சயுஷால்லோக்கை விதையயேஷோந்தராண்மயாநித்தியோவைஜபோஜோளஞ்சுஸ்மான்மா மனோமன்யர்மனுமத்தியுசோ மித்தோ வாஜுரா காசிரோக்காலமோ ஜீவோ விஷகக்கதமஸ்வம்புபிரம்ம்ததமதேஷபுருஷேஷூஷபுருஷயேஷபூத்தநிபதிர்மணசாயுஜம் சலோக்தமாத்தியேதமேவநுஜம் சாஷ்டிதம் சமாநோகோதிம் வேஷத்து எல்லாம் சூரியமண்டலந்தான் நமக்கு மெயின் கோவில் வழிபாடெல்லாம் அப்புறந்தான் சூரியன் அக்னி ரெண்டுதான் அசாபாதித்ய சத்தியம் அக்னிர்வார்த்தம் அக்னி சூரியன் இதுதான் பிரதான நமக்கு பூஜையிலேயே அக்னிமீடே புரோஹிதம் அதுக்கப்புறம் இது அதனால தான் இன்னைக்கும் பாருங்கள் இந்த இப்போ பெரிய கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா சூரியன்கிட்டருந்து அக்னியை எடுத்து அதை எடுத்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அந்த சக்தியெல்லாம் கலசத்தில் கொண்டு வச்சு அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறோம் அப்புறம் இப்போ கடைசியில் எங்கேருந்து மூலம்னா சூரியன்ருந்து தான் அதுக்கெல்லாம் நிறைய மந்திரங்கள் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இந்த சந்தியாவந்தனத்திலே தினம் சொல்லிகிட்டு இருக்கோம் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவ அகம் அஸ்மி சந்தியாவந்தனம் தெரியும் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவ அகம் அஸ்மி இந்த சூரியன் தான் இறைவன் இருக்கிறார் அந்த இறைவன் நானேன்னு சந்தியாவந்தனத்திலே சொல்லிடுறோம் ஆனால் மீனிங் தெரியாமல் சொல்லிகிட்டுருப்போம் அது சொல்லிவிட்டு ஒரு பிரதட்சணம் வேறு பண்ணணும் ஆத்ம பிரதட்சணம் ஏன் அப்படின்னா எல்லாமே நானேங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் சுத்த முடியாது நான் சுத்தினேன்னா அது எல்லாம் என் சுத்தின மாதிரி ஆபூர்வம் விட்சிபந்தி தா ஏதா ஆப்போ வஜ்ரி தானி ரக்ஷாகம்சி மந்தே ஹாருணே துவீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதட்சிணம் பிரக்கிரமந்தி தேன பாப்மானமவதூன்வந்தி சுத்திரபோது பாபமெல்லாம் தூக்கி எறிகிறானான் எப்ரதட்சிணம் பிரக்ரமந்தி தேனப்பாப்மா நமவதுவந்தியுத்தியந்தம் அஸ்தஞ்யந்தம் உத்தியந்தம் அஸ்தஞ்யந்தம் ஆதித்யமபித்தியாயன் உதிக்கின்ற சூரியனையும் மறைகின்ற சூரியனையும் தியானம் செய்து கொண்டு ஆதித்யமபித்தியாயன் குர்வன் பிராமணன் அர்க்கம் கொடுக்குறான் அவங்க கொடுத்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாம் மற்றவங்க பண்ணணும் அவசியம் பிராமணன் அர்க்கம் கொடுக்கணும் உலகக்ஷேமத்துக்காது அது பெரிய சர்வீஸ் கிரேட்டஸ்ட்டு சர்வீஸ் நினச்சிட்டு இருக்கேன் சந்தியா எனக்கு என்ன பிரயோஜனம் நீ சந்தியா உலகத்துக்கு நன்மை பிராமணன் அர்க்கியம் கொடுத்தா எல்லாருடைய பாப்பங்களும் போகுமா ஏதோ இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை இது வந்து சோசியல் சர்வீஸ் இது பிராமணனுடைய சந்தியா சாஸ்திரப்படி பெரிய சோசியல் சர்வீஸ் கண்ணுக்கு தெரியாத சோஷியல் சர்வீஸ் சமூக நன்மை உத்தியந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யன் குறன் பண வித்வான் பிரம்மண அரிவாழிய நிராமணன் வித்வான் சகலம் பதிரமே பிறருக்கு நன்மை செய்து நன்மை அடைபவனே பிராமணன் சமூகத்துக்கு நன்மை செய்து அதன் மூலம் இன்பம் அடைபவனே சகலம் பதிரமே அசாபாதித்தோம பிரம்மை வசன் பிரம்மாப்பேத்தி எயேவம் வேதா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சய்சாயம் புருஷே எஷா சாவாதித்யே ச ஏகா இதெல்லாம் ஐக்கியம் ஐக்கியம்னா யூனியன் இல்லை நானும் இறைவனும் கலக்கிறதெல்லாம் கிடையாது நானும் இறைவனும் பிரிஞ்சா தானே கலக்கிறதுக்கு எங்கே பிரிஞ்சோம் கடலும் அலையும் தண்ணீரை விட்டால் என்றைக்காவது பிரியுமா இல்லை கடலை விட்டால் அலை பிரியுமா பிரியாது எப்படி பிரிய முடியும் ஆக ஒன்னாக இருக்கும் ஒன்னஸ் வேற யூனியன் வேற யூனியன்னா என்ன அர்த்தம் செப்பரேட்டாக இருந்தால் தான் யூனியன் இல்லையா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் பிரிஞ்சு போகிறான் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் பிரிஞ்சு போகிறான் பிரிஞ்சு போய் எதாவது வண்டி வண்டி ஓடுவான்னு பார்க்குறான் கொஞ்ச நாள் முடியல உடனே என்ன பண்ணுறான் தாய் கட்சியிலே சேர்ந்து அவரும் தலைவரும் சொல்கிறார் என்றைக்கும் தாய் தாய் உள்ளத்தோடு நான் வரவேற்கிறேன் இவன் போன உடனே என்ன அது வந்து அது வந்து கரையாமல் பிடிச்சி போச்சு து தூக்கி எரிஞ்சிட்டேங்கிறான் அடுத்த நாளே தாயாக மாறிடுறான் இவங்களெலாம் படிக்காதே ஞானிகள் என்ன இது உடனே என்னது மறப்போம் மன்னிப்போம் ஆகையினால் ஃபர்கிவ் ஃபர்கட் நேத்திக்கதை நேத்திக்கு இன்னிக்கதை இன்னைக்கு நமக்கு ஒரே குறிக்கோள் அவ்வளோ அது நீங்கள் ஃபில் அப் பண்ணிச்சோம் சரி ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அதனால் வழிபடுப்படும் பொருளாக இல்லை அடுத்த மந்திரம் என் மனசான மனு தேநாகுர் மனோமதம் ததே விதம் எதிதமுன்மனச நமையேனோமிரம விதம் எதிதமு உள்ளத்தால் எதை எண்ண முடியாதோ எதனால் உள்ளம் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மம் நீயே இதை நீ அறிந்து கொள் நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை உனக்கு வேறாக பிரம்மம் இல்லை நீ பூஜை செய்யும் வஸ்துவாக பிரம்மம் இல்லை நீயே அந்த பிரம்மம் அதுதான் ஆக இங்கே வந்து துவைத்த நிஷேதாக துவைத்த நிஷேதான்னு நான் துவைத்தம் விலக்கப்படுகிறது ஆ சவிசேஷ பிரம்மனைக்கு நான் வந்து ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டி லைக் சுஷுப்தி வச்சுக்கோங்க புரியறதுக்காக சொல்கிறேன் சுஷுப்தியில் துவைத்தம் இல்லை ஆனால் துவைத்தம் லயமாக இருக்கும்பாங்க அது வேறு விஷயம் துவைத்தம் லயமாக இருக்குது உண்மைதான் உறக்கத்தில் துவைத்தம் ஒடுங்கி இருக்குது உறக்கத்து அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் உறக்கத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிறோம் உறக்கத்தை அறிபவன் உறங்குபவன் இல்லை உறக்கத்தையும் விழிப்பையும் அறிபவன் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் வேறானவன் யார் இது யார் பாது உறக்கத்தையும் விழிப்பையும் அறிபவன் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் வேறானவன் ஆகையினால எதுக்கு இதை சொல்கிறோம்னா துவைத்த நிஷேதம் ஆழ்ந்த உறக்கத்தில் துவைத்தம் இல்லை வச்சுங்கோ புரியறதுக்காக சொல்கிறேன் ஒரு பாடத்துக்காக எக்ஸாம்பிளுக்காக விழிப்பில் தான் துவைத்தம் இருக்கிறது இது நமக்கு தினம் அனுபவம் இந்த வகுப்புலையே அத்வைத அனுபவம் வந்துவிடும் இதை படிச்சுட்டே இருந்தேன் சுவாமி ஆதி குருநாத சுவாமிக்குன்னு சொன்ன பிறந்தான் நான் துவைதத்துக்கே வந்தேன்னு அது வரைக்கும் நான் அத்வைதத்திலேயே தான் இருந்தேன் அப்படியே சொல்லாம கிளாஸ் ஆரம்பித்த உடனே அத்வைதத்துக்கு போய்ட்றேன் நான் அப்புறம் முடிஞ்சவுடனே நான் துவைதத்துக்கு வந்துவிடுறேன் உங்கள் பாட்டத்தில் அனுபவபூர்வமாக பாடம் நடக்கிறது அப்போவே நீங்கள் அனுபவிக்க வைக்கிறீங்களே சொல்லாம இதெல்லாம் துவைத்த நிஷேதம் எதனால் எதன் அதாவது எதனால் மனசா எது ந மனதால் எதனை எண்ண முடியாதோ எண்ணுதற்கு எட்டா எழிலார் ஆக ஏனாகுர் மனோ மதம் மனஹா ஏன மதம் ஆகுஹு எண்ணுகிறது சக்தியை உடையதாக இருக்கிறது எண்ணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஆதாரமான உணர்வு இல்லை என்றால் எண்ண முடியாது அதுதான் பிரம்மங்கிறார் சங்கராஜர் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் சொல்கிறார் மனஹான்னா அந்த கரணம் அதில் புத்தி மனசெல்லாம் ஒன்று தான் ஆகையினால் எல்லா கரணத்துக்கும் இது தான் ஆதாரம் கண் காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் தனித்தனியாக இருக்குது ஆனால் அதோட கான்டாக்ட் வச்சுருக்கிறவர் யாருன்னா திரௌபதின்னா மனஸ் ஏன்னா அஞ்சு பேர் ஹஸ்பண்டு யார் அஞ்சு பேர் ஹஸ்பண்டு மெய்வாய் கண் மூக்கு செவி இவர் ஐந்து பேருக்கும் ஒரே மனைவி யாருன்னா மனசு தான் அப்படி சொல்கிறது உண்டு ரொம்ப சொல்லலை நான் புரிஞ்சுக்கோங்க இந்த மனஸ் இந்திரியானாம் மனஷாஸ்மி அப்படிங்கிறார் பகவான் மனஷ்டானி இந்திரியாணி இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து எல்லா இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது கண்ணுக்கும் காதும் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க காது விஷயம் வேறே கண்ணு வேறே இல்லை ஆனால் எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சுருக்கிறது யாருன்னா மனஸ் இந்த பாஹிய கரணங்கள் தனித்தனியாக இருக்கின்றன அந்த கரணம் ஒன்று தான் அங்கேயும் ஃபங்க்ஷன் வேறு இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டு கிரகிக்கிற போது ஒன்று யோசிக்கிற போது ஒன்று ரீகலெக்ட் பண்ணுற போது ஒன்று அதில் ஒரு அபிமான ஒருத்தம் வச்சுன்னு இருக்கான் அவன் தான் அகங்காரி இதெல்லாம் சேர்ந்து சுருக்கமாக சொறார் அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறார் காமஹா சங்கல்பகா விசிகித்ஸா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருத்திகி அதிருதிஹி ஹ்ரீஹி தீஹி பீஹி இத்தே தத் சர்வம் மன ஏவ சங்கராச்சாரியத்தை ஷாக் வச்சு சிலதெல்லாம் சொல்கிறார் அவருக்கு சில மனசில் ஐடியா வச்சுன்னு இருப்பார் ஆத்மாவை சேர்ந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்காகலாம் சொல்கிறார் காமஹா ஆசை சங்கல்பகா முடிவெடுக்கிறது விசிகித்ஸா சந்தேகப்படுறது ஸ்ரத்த நம்பிக்கை இருக்கிறது அஸ்ரத்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது திருத்தி உறுதியாக இருக்கிறது அதிருப்தி உது உறுதி இல்லாமல் இருக்கிறது ஹிரீஹி வெக்கப்படுறது தீஹி தீஹி புத்தி தீர்மானம் உறுதி எடுக்கிறது முழு முடிவு ஏதாவது புரிஞ்சுக்கிறது தீஹி பீகி பயப்படுறது இத்தேதத்து இவை அனைத்தும் மனமே ஆகும் சர்வம் மனஹா ஏவ அச்சப்படுறது ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்வது ஆசைப்படுவது இதை இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது சந்தேகப்படுவது நம்பிக்கை கொள்வது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது உறுதியோடு இருப்பது உறுதியற்றிருப்பது வெக்கப்படுவது எல்லாம் மனமே ஆகும் அப்படின்னு பிருகதாரண்ய கோப நிஷத்து ஒன்று அஞ்சு மூணு அதெல்லாம் கோட் பண்ணுற காமாதி விறத்திமத்து மனகா இந்த எக்ஸட்ரீ இத்தனை எண்ணங்கள் இத்தனை விதமான எண்ணங்கள் உடையது உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி ஒரு நாளைக்கு இத்தனை எண்ணம் என்றோன்னு ஒருத்தன் கணக்கு பண்ணி சொல்லிட்டுருக்கான் அவன் எப்படி தான் எண்ணினானோ ஏதாச்சும் சொன்னால் ஜனங்கள்லாம் ஆமாம் அப்படிமா அது எப்படின்னு வெரிஃபை பண்ண முடியுமா உக்காந்து ஓ மனசில் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் விறத்தி வருது அப்படிங்கிறான் ஒருத்தன் எப்படி நீ கணக் கவுண்ட் பண்ணேன்னா அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ருக்கோ தெரியாது இத்தனை தாட்ஸு ஓடுறது அப்படின்னு அதெல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறான் சரி அவன் சொல்கிறத வெரிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் எண்ணம் போடுறது பதினெட்டாயிரம் எண்ணம் ஓடுறதுன்னு சொன்னால் நமக்கு நல்ல வேலை தான் அது வெரிஃபை பண்ணுறது ஆஹ மனசா சைத்தன்யஜோதி மனசா அவாசகம் ஓகே அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆஹ் மனசால் எண்ண முடியாது அதனால தான் மனசு அதனால தான் பிரம்மனை என்ன சொன்னோம் அச்சித்தியோகம் நுஷா நிறச்சு கட்சதி நாக் கட்சதி நோ மனா அதேதான் இங்கே விளக்கிச் சொல்கிறேன் அடுத்த மந்திரம் எச்ஷா நேகம்ஷி பசிய திரம விதம் எதிதமுசேச்சு நியுகம் ஷி பசிய ததேவ பிரம்மத்துவம் வித் நேதம் எதிதமு பாசத்தே இல்ல ரிப்பீட்டேஷன் தான் மனசில் பதிய வைக்கிறதுக்காக ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹாங்கிறது கேட்டது கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு இதுலேயும் இந்திரியங்களை தான் சொல்லுகிறார் இந்திரியங்களை வச்சு தான் நிறைய அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தரிவான் இந்த வகை தெரிவான்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அவன் கண்ணு தான் உலகம் இருக்குன்னா அவனுக்கு தான் உலகம் வசப்படும் அர்த்தம் உலகத்துக்கு அடிமையாகாதே உலகம் உனக்கு அடிமையாகட்டும் அது உன் கண்ட்ரோலில் இருக்கட்டும் நீ இந்திரியா ராமனாக இருக்காதே ஆத்மா ராமனா இரு இப்படின்லாம் நிறைய சொல்கிறோம் ஆனால் வள்ளுவர் எப்படி சொல்கிறதா வரணும் அது வந்து இது பரிமேலழகர் இதைத்தான் வந்து இதெல்லாம் சுவை ஒளி ஊர்வசை நாற்றத்தை சொல்லி தன்மாத்திரையை சொல்லி பஞ்சபூதங்களை பற்றி சொல்லி விளக்கம் தர்றார் பரிமேலழகர் ஜாஸ்தி எல்லாம் சொல்ல மாட்டார் சுருக்கமாக சொல்லிட்டு போவார் இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் இது வந்து நீத்தார் பெருமையில் வருது சன்னியாசிகளுடைய மகிமையை பற்றி சொல்கிறதில் வருது அதாவது தர்மத்தை கடப்பிடிச்சு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உண்மையை உணர்ந்தவர்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பந்தம்னா என்ன மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையில் இருக்கிற இருமைகளை பற்றிய அறிவை பெற்று சந்நியாச வாழ்க்கைக்கு போயிருக்கிறார்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் இந்த உலகத்தில் இதை தெரிஞ்சு பண்ணியிருக்காருன்னார் அதே மாதிரி தான் அந்த சுவை ஒளி உருவாசை நாற்றம் இதை வச்சுன்னு நம்ம இதை கேனோ உபநிஷத்துலேயே இதை சொல்ல முடியும் எங்கே சொன்னாலும் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வருது நான் என்ன பண்ணுறது அதனால் திருக்குறள் அப்படி இருக்குது எல்லா இடத்துலேயும் அது பொருத்தமாக வருது அதனால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்து விட்டுடணும் ஆக இப்போ எச் அக்ஷுஷா இது நீங்கள் என்ன சொல்றதுக்கு கண்ணால் எதனை காண முடியாதோ ஏற்கனவே படித்தது எதனால் கண்கள் எல்லாவற்றையும் எதனால்னால் என்ன அர்த்தம் எந்த தூய உணர்வானது உள்ளத்தின் வாயிலாக கண்கள் வாயிலாக நிறத்தை அறிகிறதோ இப்போ உணர்வு என்ன உணர்வு உள்ளம் உணர்பவன் அப்படி போடணும் உள்ளம் இல்லாமல் உணர்பவன் இல்லை உணர்பவனையும் உள்ளத்தையும் பிரிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்வு உள்ளமும் உணர்பவனும் இல்லாட்டி உணர்பவனும் உள்ளமும் எப்படி போட்டாலும் சரி பிரதிபிம்பைத்தியன்னு அந்த கர்ண வேணுமே அந்தக்கரண பிரதிபிம்ப சைதன்யத்தை தான் ஜீவாத்மா சொல்லின்னு இருக்கும் உணர்வு உள்ளம் உணர்பவன் உணர்வதற்கான கருவிகள் உணரப்படும் பொருள்கள் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கும் எல்லாம் நியூஸ் பாயிண்டே இருக்கு அதாவது வெளியில் இருக்கிற நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கான்சியஸ்னஸ் தான் காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் காரணம் அதனால தான் இந்திய பிரத்யக்ஷம் சாட்சி பிரத்யக்ஷங்கிறோம் பிரத்யக்ஷத்தே ரெண்டாக பிரிப்போம் என்ன பிரத்யக்ஷம்னு கேட்டால் சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் இந்திரிய பேர் வித்தவுட் சென்ஸ் ஆர்கன்ஸ் உள்ளுக்குள்ளே மைண்டில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு அதெல்லாம் சாட்சி பிரத்யக்ஷம் சாட்சின்னு அடுத்த எனக்கு உள்ளே தெரியும் எனக்கு என் மைண்டில் என்ன ஓடுறதுன்னு எனக்கு தானே தெரியும் என் கண்ணுக்கு விஷயமா இருது உங்களுக்கும் விஷயமாகும் ஆனால் என் மனசில் எனக்கு விஷயமாறுது என் மனது எனக்கு விஷயமாது ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவங்க மனது விஷயமாறுது ஆஹா அது வந்து இந்திரியங்கள் வழியாக பார்க்கலை கண்ணால் என் மனசை பார்க்கலை என் மனசை கண்ணால் பார்க்குறேன்னா என் மனசை காதால் பார்க்குறேன்னா மூக்கால் பார்க்குறேன்னா நாக்கால் பார்க்குறேன்னா என் மனசை நேரடியாக பார்க்குறேன் அதனால் அதுக்கு பேர் சாட்சி பிரத்யக்ஷம் அப்புறம் நான் யாருன்னா என்ன எதாவது பார்க்குறேன் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து அதனால் மனைவி இருக்கு எனக்கு அவ்வளோ மனைவி ஒருத்திருக்கா அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா தேர்ஃபோர் நான் இருக்கேன்னா நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன என்ன பிரமாணம் என் மனசு இருக்குங்கிறதுக்கு மனம் என்னால் அறியப்படுவதால் ஆகையினால் நான் உணர்பவன் பிரமாணம் உணர்பவன் பிரமாணம் நான் உணர்வாக இருக்கிறேன் என்பதற்கு என்ன ஆதாரம்னா நான் தான் ஆதாரம் வேற என்ன ஆதாரம் அதை நேற்றுக்கே சொல்லியிருக்கேன் ஆக இந்த தே ததேவ பிரம்மத்துவம் இது ஒரே பல்லவி அதுவே பிரம்மம் அது நீயே போடணும் அது பிரம்மம் அது நீயே நீயே அந்த பிரம்மம் இதெல்லாம் மகாவாக்கியம் மகாவாக்கியம்னா என்னது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியத்துக்கு மகாவாக்கியம்னு பேர் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் மகாவாக்கியம்னா நீளமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சிந்ததாக தவசி சிந்ததா தம் அசி மூணே பதந்தா அது மகாக்கம் அஹம் ப்ரம்மா அம மூணே பதந்தா மகாக்கம் பிரான் ப்ரம்ம ரெண்டே பதந்தா மகாக்கம் அயம் ஆம்ம மூணே பதந்தா மகாக்கம் மூணு ரெண்டு தான் பிரான் ப்ரம அப்புறம் அஹம் ப்ரம்மா அமி தயம் ஆம இந்த பிரஜான பிரம்மா ரெண்டே பதம் மற்றதெல்லாம் மூணே மூணு பதம்தான் இங்கேன்னு ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே கண்ணால் எதனை காண முடியாதோ எதனால் கண் எல்லாவற்றையும் காண்கிறதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மமே நீ நீயே அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள் நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை நீயே பெரிய பொருள் இத்தனால உன்னை சிறிய பொருள் நினச்சிட்டு இருந்த பெரியதற்கும் சிறியதற்கும் காரணமான மூலப்பொருள் நீயே நீயே பெரிய பொருள் உன்னையே நீ கொண்டாடு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அந்த நம்ம பூஜையில் வந்து இதுதான் ஜீவோ தேவ சனாதனஹ தேகோ தேவாலய புரோக்தக இந்த உடம்பே இறைவனுடைய ஆலயம் ஜீ தேவ சனாதனஹா இந்த உடம்பில் இருக்கிற உயிர் தான் ஜீவாத்மா தான் சனாதனஹா தேவஹா அப்படின்னர்த்தம் கான்ஷியஸ்னஸ் நித்திய சைதன்யம்னு அர்த்தம் ஜெஜேத அஜ்ஞான நிர்மால்யம் மாலையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போடும் நிர்மால்யம்னா என்ன மாலை இல்லாமல் இருக்கிறதா நிர்மால்யம் நிர்மால்யம்னா பூஜை பண்ணின பூ பதார்த்தத்தையும் கிட்ட போட்டு யூஸ் பண்ணினதை நிர்மால்யம்னு சொல்கிறோம் அது வந்து ரூடி உண்மையிலே நிர்மால்யம்னா சுவாமி மாலை இல்லாமல் தரிசனம் பண்ணுறது சுவாமிக்கு புஷ்ப மாலை அலங்காரமெல்லாம் இல்லாமல் பார்க்குறது அதுக்கு பேர் தான் நிர்மால்ய தரிசனம் மாலை போட்டு தான் பார்ப்போம் சாதாரணமாக மாலை இல்லாமல் பார்க்குறது தான் நிர்மல்யம்னு பேர் தஜேத அஜ்ஞான நிர்மால்யம் இந்த வந்து தூக்கி போடுன்னு இந்த இடத்துல நிர்மால்யம்னு சொன்னால் சுவாமிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது அந்த மாலைலாம் எடுத்துட்டோம் இல்லையா அந்த பூஜை பண்ணி அது நிர்மால்யம் போம் சுவாமி போட்ட போட்ட மாலைன்னு அர்த்தம் இது பிரசாதம் சொல்லிவிடலாம் சுவாமிக்கு போட்ட புஷ்ப பிரசாதம்னு சொல்ல மாட்டேன் அது நிர்மால்யம் அப்படி சொல்லி சிவ நிர்மால்யம் இப்படிலாம் சொல்கிற பழக்கம் இருக்குது அதெல்லாம் டைரெக்டாக கிரமேட்டிக்கலாக பார்த்தா சரி வராது வந்து இதுக்கு பேர் தான் ரூடின்னு பேர் பழக்கத்தில் இப்படி சொல்லி சொல்லி பழகின் இருக்கும் அவ்வளோதான் அக்ஞானம்ங்கிற பழைய புஷ்பத்தை தூக்கி போடுங்கிறார் அக்ஞான நிர்மால்யம் சோஹம் பாவே பூஜையேத் அவனே நான் பூஜை சைவாய ஆதி சகராம் கிரகம் பூஜா தேகரச்சனா நிதிராசிஸி சஞ்சார்பதட்சிணவிதி கி தகிளம் சம்போ தவாரதனம் இதேதோஸ்வீ பூஜை பண்ற மாறி நம்மளையே பூஜை பண்ணிக்கிறதாம் இந்த திருவிட மருது ஊரில் சுவாமி வந்து தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறாராம் அதனால் அவருக்கு ஏக்கநாயகன்னு பேர் அவர் தான் பிரதானமாக தேரில் வர்றார் எல்லா ஊர்லேயும் சோமாசுகந்தர் வந்து பார்த்துருக்கேன் சோமா மாதிரி வச்சுருக்கான் ஆனால் அங்கே சோமா அம்பாளையும் காணும் முருகனையும் காணும் எவ்வளோ பெரிய தேர் பண்ணி பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தா அவர் ஏக்கநாயகன் திருப்பல்லாட்டில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏகநாயகனை அவர் தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறார் சிவன் தனக்கே தானே பூஜை இப்போ நான் பூஜை பண்ணால் நம்மளும் பூஜை பண்ண முடியாது ஆத்ம நேரமாக அந்தராத்ம நேனுமாம் ஜீவாத்ம நே ஞானாத்ம நேனமாக பரமாத்ம நேனுமாம் அப்படி சொல்லி ஆத்ம பூஜை பண்ணிட்டு தான் இங்கிருந்து தான் சுவாமிக்கு ஆவாகனத்தையே பண்ண முடியும் சிவோகம் சிவோகம் சிவோகம் இது பாவ ஏத்துங்கிறாங்க அதுக்கப்புறம் புஷ்பத்தை எடுத்து அப்புறம் குடத்தில் வைக்கிறாங்க இப்போ என்ன தெரியுதுன்னா பூஜையே என்னென்னா என்னையே நான் தான் மூர்த்தி என்னையே நான் வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி எனக்கு உள்ளே வச்சுட்றேன் பூஜை முடிஞ்சப்பறம் உள்ளே அனுப்பணும் பழைய ஏன்னா என்னோட மனசை பக்குவப்படுத்துறதுக்காகவே இப்படியெல்லாம் பூஜை கிரமங்கள்லாம் இருக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத்தழிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இதெல்லாம் எப்படி இன்டர்பிர பண்ணுறதுன்னு தெரியாது சித்தாந்தபடி கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஊனாகி உயிராகி மாதிரி தான் கள்ளப்புலனைந்தும் காளாம் அணி விளக்கே இப்படி எல்லாம் நம்ம பூஜை முறைகள்லேயே சைவ ஆகமங்களாக இருக்கட்டும் எந்த ஆகம சாஸ்திரங்களாக இருக்கட்டும் முதல்ல பூஜகன் தன்ன தேவோபூத்வா தேவம் எஜேத் இறைவனாகவே உன்னை ஆக்கிக்கொண்டு இறைவனை வழிபடு ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அது இறைவனாக நம்மளை பாவிச்சுக்கிறோம் நம்ம இறைவன் இல்லைன்னு அப்போ எதுக்கு இறைவனாக இல்லைன்னா இறைவனாக எப்படி நீ பாவிக்கலாம் பாவிக்கிறது புண்ணியமாக பாவமா இறைவனு நானும் ஒன்றுங்கிறது பாவம்னு நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இறைவனாக நம்மளை பாவிச்சுக்கிறது புண்ணியமாக பாவமா எப்படின்னு கேட்டால் என்னென்னு பாவிச்சுக்கலாம் ஒன்றுங்கிறது தான் பாவம் என்ன லாஜிக்குப்பா ஆஹா இறைவனா பாவிக்க பாவிச்சா என்ன பாவிக்காட்டு என்ன நீ அதுதான் ஃபேக்ட் ஃபேக்ட் ஆ ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அதனால சொன்னார் பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பணி மலர் எடுக்கவும் நன்னேன் பூஜை பண்ணலான்னு போய் பூவை எடுக்க போனால் பூவாகவே கடவுள் தெரிகிறாராம் அப்புறம் அந்த பூவை எடுத்ததுக்கு போடணும்னு கேட்குறாரு சோம்பேறித்தான நினச்சிராங்க நம்மால் இதை பாட்டை வச்சுன்னு சொன்னால் தான் நான் வேண்டான்னு வச்சு விட்டேன்ட்டான் அப்போ சாப்பாடும் அவராகவே தெரியறா எதுக்கு சாப்பிடணும் அப்படி கேட்கலாம் இல்லையா அந்த இடத்துல மாத்திரம் அது அது அப்ளை ஆகாது அந்த ரூல் பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனி எடுக்கவும் நேன் அப்புறம் சொல்றார் கும்பிட்டா எல்லா பக்கமும் நீ வியாபிச்சிருக்கேன் நான் கும்பிட்டா எப்படி கும்பிடுறது நான் கும்பிடும்போது அரை கும்பிடல் ஆதலால் அரை கும்பிடு ஆதலால் பூஜை செய்யல் முறையோ அப்படிங்கிறார் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் இப்படித்தான் மானச பூஜையே வச்சிருக்கு எல்லா பூஜையும் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி ஆனால் கொஞ்சம் அங்கே பேதம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பேதம் கிடையாது ஆஹா எச் நுணோத்தி எச் நுணோத்தி ஏன ஸ்ரோத்ரமிதும் ஸ்ருத்தம் ததேவபிரம்மத்துவம் வித்னீ நேதம் எதிதமுசே பிராணேன பிராணிதின பிராணப்பிரணீய ததேவிரம் விதி நேதம் எதிதமு ஆதிசங்கர் ரொம்ப வைதிக்கமாகவே வியாக்கியானம் பண்ணுறார் வைதிக்கம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தேவத்தை இருக்கு மனசுக்கு மனசோ தேவதா சந்திரமா புத்தேர் பிரம்மா அகங்காரஸ்ய ருத்ரா சித்தஸ்ய வாசுதேவா சக்குஷ சூரிய ரசனாயா வருணா கிராணஸ் அஸ்வினவு ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா எல்லாத்துக்கும் தேவதைகள்லாம் சொல்லிருக்கு அந்தந்த தேவதைகளோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் இந்த கண் காது மூக்குக்கு தினம் நம்ம அந்தந்த தேவதைகள்லாம் இருக்கான் அதெல்லாம் பூர்வ வேத பூர்வ பாகம் வேத பூர்வ பாகத்தில் இதுக்கெல்லாம் தேவதைகள்லாம் சொல்லியிருக்கு அந்த தேவதைகள்லாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதாம் அதனால தான் காலம்பறை எல்லாம் சொல்கிறோம் நிறைய மந்திரங்கள்லாம் எல்லாம் ஒரேடியாக செம்ம பண்ணி சொல்லிவிடுறோம் ஆனால் இத்தனை தேவத்தைகள் நம்மளை ப்ளஸ் பண்ணுறது இந்த உடம்ப இப்போ இதில் என்ன என்னெல்லாம் இருக்குது ஸ்ரோத்திரம் மனஹா முதலாம் வாக்கு வாச்சோ தேவதா வன்னிகி அக்னிங்கிறார் சங்கராச்சரியர் அந்த அக்னி தேவத்தைக்கு அதுதான் ப்ளஸ் பண்ணுறதுங்கிறார் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அக்னி தேவதைக்கும் பிளஸ் பண்ணுறது அக்னி தேவதை தான் வாக்குக்கு இது பண்ணுறது அக்னேர்மே வாச்சு ஸ்ருதா அந்த மந்திரத்தை பாருங்கள் ரொம்ப அழகான மந்திரம் அது அதாவது என் வாக்கில் அக்னி தேவத்தை இருக்கட்டும் சுடச்சுட பேசுறதில்லை பிரகாஷம்னு அர்த்தம் என் வாக்கு பிரகாஷிக்கட்டும்னு அர்த்தம் நல்லா சுடச்சுட பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை சுடச்சுட வா அக்னி வந்து பிரகாஷகம் சொற்கள் எல்லாம் நன்றாக விளங்கணும் எனக்கும் ஒக்காபுளரி வரணும் கிளாஸில் வந்து ஒக்காபுளரி நான் தேடின்ட்டுருந்தேன்னு வச்சுக்கோ நிறையா அப்போ தேட வேண்டி இருக்குது சில சமயம் திடீர்னு வரமாட்டேங்கிறது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்போ நிறைய ஒக்காபிலரி தெரியணும் அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் நிறைய சொற்கள் தெரிஞ்சால் தான் அந்த சொற்களை பயன்படுத்தி வெளியில் நம்முடைய கருத்தை வெளியிட முடியும் புரிய வைக்க முடியும் சில சென்டென்ஸே ஆளை மாற்றி விடுறது ஆகையினால இந்த சொற்கள் சொற்கள் வந்து பிரகாஷிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம் அது அக்னிர்மே வா பாருங்கள் மந்திரம் ஒன்று ரொம்ப அழகு அக்னிர்மே வாச்சி ஸ்ருதகா வாக் ஹிருதயே வாக்கு இதில் இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வாக் ஹிருதயே ஹிருதயம்மை அதாவது அக்னி தேவத்தை வாக்கில் இருக்கட்டும் வாக்கு மைண்டோட கனெக்டடாக இருக்கட்டும் மனசு என்னோட இருக்கட்டும் மனசு நானும் சேர்ந்துட்டா தானே இல்லை இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும் எங்கேயா ஒரு இடத்துல கேப் விழுந்துடுச்சுன்னா ஆக அக்னருமே வாச்சிஸ்ருதா வாக்கு ஹிருதயே ஹிரதயம் மயி மையினா ஜீவாத்மனி நான் அகம் அமிர்தே அமிர்தேனா டோட்டல் மைண்ட் அதான் சூரிய மண்டலம் ரெப்ரஸன்ட் பண்ணுறது ஹிரண்யர்பன் அமிர்தம்னா இங்கே ஹிரண்ய கர்ப்பன் அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அமிர்தம் பிரம்மணினா பிரம்மன்னா ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இத்தனையும் கனெக்டடாக இருக்கணும் அப்போ ப்யூர் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் டோட்ட கான்சியஸ்னஸ் டோட்டல் அதை வச்சுங்க பியூர் கான்சியஸ்னஸ் டோட்டல் கான்சியஸுன்னு சொல்லணும்போது இல்லை கான்சியஸ் அப்புறம் இண்டிவிஜுவல் கான்சியஸ் அப்புறம் என்னதுண்ணா மைண்டு அப்புறம் வேர்ட்ஸ் வேர்ல்டு agni, அக்னி பகவான் அது மாதிரி சங்கராஜர் ஒன்று ஒன்று அந்த வைதிக சம்பிரதாயத்தை விடாமல் வியாக்கியானம் பண்ணுறார் அதாவது அந்த அக்னினால் உபதே உப இது பண்ணதோட இதனுடைய கருத்தை போடலைனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் சில இடங்களில் எழுதுறார் சில இடங்களில் எழுதலை ஆக நம்ம அதை அண்டர்ஸ்டூண்ட் பண்ணிக்கணும் இப்போ முதல்ல வாக்குக்கு சொன்னார் அக்னினான் அக்னிங்கிற பதம் யூஸ் பண்ணுறார் அக்னி தேவதையால் அனுகிரகம் பண்ணப்பட்ட வாக்கால் அதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படி சொல்கிறார் அக்னி தேவதையே அனுகிரகம் பண்ணினாலும் அக்னி தேவதைக்கும் அதுதான் மூலம்ங்கிற அர்த்தத்தையும் கொண்டு வரார் சங்கராச்சர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார் சில இதெல்லாம் மாதிரி இந்த இதுக்கெல்லாம் பவர்ஸ் எல்லாம் அந்தந்த தேவதைகளால் வர்றது அதெல்லாம் அந்தந்த தேவதைகளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்ரத்தையோடு இன்வோக் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்று என்ன சும்மா நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னா கற்பனை இல்லை வாழ்க்கையில் என்னெல்லாமோ உண்மையு நினச்சி ஏமாந்து போகிறான் நிறைய பேர் ஆனால் இதெல்லாம் ப்ளஸ் பண்ட் இந்த தேவதைகளெல்லாம் ஸ்ரத்தையோடு இது பண்ணோம்னா அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இண்டிவிஜுவலுக்கு தேவை புரிகிறதுக்காக ஆனால் ஆத்மா அல்லது பிரம்மன் என்பது டோட்டலும் கிடையாது இண்டிவிஜுவலும் கிடையாது டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் அத்வைத பிரம்மனில் கற்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஆ ஸ்ரோத்ரேன ஸ்ருணோதி காதால் எதை கேட்க முடியாதோ காதுக்கு அது விஷயம் இல்லைன்னு அர்த்தம் காதுக்கு எது விஷயம் இல்லையோ எதனால் காதுக்கு எல்லா விஷயங்களும் கிரகிக்கப்படுகிறதோ ஒலிகளெல்லாம் எதனுடைய அருளால் கேட்கின்ற தன்மை உடையதாக இருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று முன்னால் சொன்னதுதான் அதுவே பிரம்மம் அதுவே நீ அது நீ வழிபடப்படும் பொருளாக இல்லை அதே மாதிரி பிராண அதனால் சொல்கிறார் மூக்கு வழியாக நாசிகா புட்டாாந்தரஸ்திதேன அந்தகரணப் பிராணவிருத்திபியாம் சகித்தேன பார்த்திவேன கந்தவத்து பிராணஸ் அஸ்வினௌ மூக்குக்கு வந்து அஸ்வினி தேவர்கள் இந்த ரெண்டு துவாரத்துலையும் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் ஆகா அதுவே எதனால் மூச்சுக்காற்று இதுதான் மூலம் இது இல்லைன்னா மனசாக சிந்திக்க முடியுமா அதனால தான் முக்கிய பிராணன்னர் கேன பிராணப் பிரதம பிரைத்தியுக்தா முதல உடம்புல ரொம்ப முக்கியம் பிராணன் பிராணன் இருந்தால் தான் மனசு எல்லாம் வேலை பண்ணும் அதில் பிராணனுக்கு முக்கியத்துவம் இருக்குது கடைசியில் அது முடிக்கிறாருங்க எது இல்லை என்றால் கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு ந பிராணேன அபானேன மர்த்தியோஜீவதி கஷ்டன இத்தரேன து ஜீவந்தி எஸ்மின் நேதா உபாஷ்ருதௌ அப்படின்னு யமதர்மராஜா நஜிகேசுக்கு சொல்கிறார் பிராணனாலேயோ அப்பானனாலேயோ இந்த ஆத்மா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது சைத்தன்யம்னு சொல்லி யமதர்மராஜா அங்கே சொல்கிறார் நான் பிராணேன நான் அப்பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனை யாரும் அதனால் வாழ்கிறான்னு நினச்சிக்காதே அதுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது ஏன்னால் பிராணன் ஜடம் அது சேதனம் இல்லை மூச்சு காத்துங்கிறது ஜடமான ஒரு சக்தி ஆனால் அந்த ஜட சக்திக்கும் ஆதாரமானது இப்போ ராத்திரி தூங்கின்னு இருக்கிற போது இதுக்கு சேதனம் இருக்குன்னா இது வரவனை யாராவது தீரனை வந்தால் கூட தெரிஞ்சுக்குமா பிராணனுக்கு பிராணனுக்கு அறிவு இல்லாதனால உள்ளுக்குள்ளே யாரும் நுழைஞ்சாலும் தெரியறது இல்லையா அது ஒரு எக்ஸாம்பிள் பிராணனுக்கு ஞானம் கிடையாது ஆனால் பிராணன் இல்லாமல் மனசோ விவகாரங்களோ நடக்காது பிராணன் இருக்கானா பிராணசிய பிராணகான்னு சொன்னதுனால பிராணன் அதை வந்து சொல்லப்போனால் கிரியாசக்தி கிரியாசக்தியினால் அதை வந்து செயலால் அதனை அடைய முடியாது ஆனால் அதனால்தான் எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதுக்கு ஒரு அழகான மந்திரம் இருக்கு எத் பிரஜான முதச்சோதிஷய ஜோதிரந்தரமஸ்மே கிஞ்சன கர்ம கிரியத்தே தன்மே மனசிவங்கல்பஸ்து சைத்தன்யம் எத் பிரஜான முதச்சேதோ திருத்திஷ எத் ஜோதிர் அந்த அமிர்தம் பிரஜாசு எந்த ஒரு பிரஜானம் எந்த ஒரு தூய உணர்வு உள்ளத்தில் இருப்பதால் எல்லா செயல்களும் நிகழ்கின்றனவோ எஸ்மாத்து கிஞ்சன கர்ம ந யார் இல்லை ஒரு காரியமும் நடக்காதோ அந்த சிவபெருமானிடத்தில் இந்த இடத்துல கான்சியஸ்னஸை பிரம்மன்குரம் அவரிடத்தில் என் உள்ளம் பொருந்து இருக்கட்டும் தன் மே மனஹா சிவசங்கல்பஸ்து மே மனஹா தத்து சிவசங்கல்பம் அஸ்து அந்த சிவசங்கல்பத்தோடு இருக்கட்டும் இது பேரே சிவசங்கல்ப சூக்தம்னு பேர் மகாநியாசத்தில் இது ஒரு போர்ஷன் ஒரு முப்பத்தி ரெண்டு மந்திரங்கள் இருக்குது அதில் ஒரு மந்திரம் இது இது அடிக்கடி சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்பப்போ இங்கே சொல்லுவேன் எத் பிரஜான முதச்சே தோதி யஜோதி ரந்தரமிருத்தம் பிரஜாசு எஸ்மா ரித்தே எஸ் மாத்து ரித்தே கிஞ்சன கர்ம ந கிரியதே எவர் ஒரு அணு கூட அசைக்க முடியாதோ அந்த சைதன்யத்துக்கு நமஸ்காரம் அந்த சைதன்யத்தையே என் மனசு எப்பவும் தியானம் பண்ணட்டும் தன்மே மன சிவசங்கல்பஸ்து ஆக இந்த ஒன்பது மந்திரங்கள் நிறைவு பெறுகிறது இந்த பகுதியில் என்ன பார்த்துருக்கோன்னா சிஷ்யனுடைய கேள்வி குருவினுடைய பதில் ரெண்டாவது மந்திரத்திலே பதில் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு விளக்கம்தான் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஏழு மந்திரம் ரெண்டாவது மந்திரத்துக்கு விளக்கம் முதல் மந்திரம் கேள்வி ரெண்டாவது மந்திரம் பதில் அந்த பதிலே எல்லாம் சொல்லிவிட்டார் அவர் அதாவது ஆத்ம லக்ஷணம் ஆத்மஜானம் ஆத்மயான பலம் மெய்ப்பொருளை பற்றிய விளக்கம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவு மெய்ப்பொருளை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்வது விளக்கம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவு மெய்ப்பொருளை பற்றிய அறிவினால் கிடைக்கும் பயன் இருள் நீங்கி இன்பம் பஜக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சி சரி இனி அடுத்த ரெண்டாவது கண்டத்துக்கு இப்போ அர்த்தம் அடுத்த மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ரெண்டாவது கண்டம் இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சிஷியனை பரீட்சை பண்ணுறார் ஒரு க ஒரு இது கொடுக்குறார் ஏவம் ஹேய உபாதேய விபரீத த்தம் ஆத்மா பிரம்ம இது பிரத்யாயித்திஷ்ய அகமேவ்மதி சுஷ்டு வேதாஹம் இது மாணியாத் इत्याशंक्य ஆக ஆச்சாரியா சிஷ்ய புத்தி விசாரணார்த்தம் எதி இத்தியாதி சிஷ்யனுடைய புத்தியை அசைச்சு பார்க்குறாராம் நம்ம சொன்ன ஞானம் சரியாக எனக்கு போய் ரீச் ஆயிருக்கா பாடம் சரியாக நடந்திருக்கா நான் ஒரு ஒருத்தட்டையும் கூப்பிட்டு உங்களை கேட்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ அடுத்த கேம்ப் நடத்துவேனான்னு எனக்கே சந்தேகம் வந்துடும் இல்லையா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன் அந்த காலத்துல எல்லாம் பாடம் அப்படி தான் அங்கெல்லாம் வந்து இவ்வளோ பேராக உட்காந்து படிப்பாங்க அங்கங்கே கொஞ்சம் ரெண்டு பேர் மூணு பேர் படிச்சுன்னு இருப்பாங்க வேதாந்தம் படிக்கிறதுக்குலாம் ஆள் கம்மி தானே இப்படி மாசில் கொண்டு போய் சொல்கிற வழக்கமும் கிடையாது அங்கங்கே குரு சிஷ்ய பாடங்கள்லாம் நடந்துட்டுருக்கும் அப்போ நடந்துருக்கப்போ சிஷ்யன்கிட்ட வந்து கேட்கணும் நேற்றுக்கு பாடத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்ன பிறந்தான் பாடம் ஆரம்பிக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம மாசில் சொல்கிறதுனால எப்படியோ புரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சி விட்டுறோம் ஆனால் இவர் இங்கே பாருங்கள் ஒன் டு ஒன் தான் ஏன்னா இங்கே ஒரு சிஷியன்தான் இருக்கான் குரு வந்து அவன் கிட்ட தான் பாடம் சொல்லின்னு இருக்கார் எல்லாம் அந்த விபக்தி இந்த இதை சம்ஸ்கிருத பிரயோகத்தை பார்த்தாலே தெரியறது மன்னியசேன்னா ஒருத்தந்தானிருக்கான் இல்லாட்டி ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் பார்த்து பேசுகிறதா அர்த்தம் பண்ணிக்கணும் அட்ரஸ் பண்ணுறதாக நினச்சிக்கணும் அவன் வந்து உடம்பையோ எதையோ நினச்சிடக்கூடாது உணர்வைத்தான் பிரம்மன்னு புரிஞ்சுண்டானாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கா நம்ம நம்ம சொன்னது சரியான முறையில் அவன் புரிஞ்சு கொண்டிருக்கிறானா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குருநாதர் சிஷியனை கேள்வி கேட்கிறார் இந்த மந்திரம் படிப்போம் இந்த மந்திரத்தினுடைய தாற்பயம் என்னென்னா மெய்ப்பொருள் அறிவுக்கும் பொருள் அல்ல அறிவுக்கும் பொருளல்ல பிரம்மை ஞானஸாப்பி ந விஷய அறிவுக்கு ஆதாரமானதை அறிய அறிவுக்கு அறியப்படும் பொருளாக அறிய முடியாது இது இன்டெரக்ட் மெத்தர்டை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர டைரெக்டாக புரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது நேர பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியாது நம்ம வந்து மனசை வந் மனது எதனால் வேலை செய்கிறதோ அதுதான் சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிறோம் சொன்னேன் இல்லையா மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டென்ஸ் மெய் பிரம்மம் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதது அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை ஒரு சென்டென்ஸ் சொன்னால் ஆனால் பிரம்மம் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிறது புரிஞ்சாத்தான் மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதுங்கிற வார்த்தையே சரியாக புரிஞ்சிக்க முடியும் பிரம்மம் புரியாமல் பிரம்மம் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிற சென்டென்ஸ் புரியாது புரியிறதோ புரிஞ்சாதான் புரியும் இல்லாட்டி மாணவர்களுக்கு வாக்கு எட்டாது சூன்யம் சொல்லிவிடும் ஒன்றும் இல்லைன்னு விடும் மனதையும் வாக்கையும் நான் அறிகிறேங்கிறது புரியாமையாக இருக்குது மனமும் வாக்கும் என்னால் எண்ணங்கள் என்னால் அறியப்படுகின்றன என்னுடைய பேச்சு என்னால் அறியப்படுகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் ஆ பேச்சையும் எண்ணங்களையும் நான் அறிகிறேன் பேச்சும் எண்ணமும் என்னை அறிய முடியாது என்னால் அறியப்படுகின்ற அவைகள் என்ன எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே பேச்சும் மனசும் என்ன அறியாது மனதுக்கும் வாக்கு கட்டாதுன்னு சொன்னால் அப்போ புரியும் இந்த மாதிரி புரிய வச்சத்துக்கு பிறகு அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்கலாம் வேணும் ஆனால் புரிஞ்சின்றாலும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா மனசு அறியப்படும் பொருள் அப்படின்னு தான் அது மனசால் அறியலை உணர்வால் தான் அறிகிறோம் உணர்பவன்கிற அந்த ஒரு தன்மையினால்தான் அறியிடும் இதை மறக்கக்கூடாது சரி நான் அடுத்த கிளாஸில் இதை பற்றி சொல்கிறேன் மந்திரத்தை படித்து அப்புறம் அர்த்தம் பார்க்கணும் ஓம் ஆயந்தும் மமாங்காணி வாக்பிராண்சுஸ்ரோத்ரமதோபலமிந்திரியாணிச்ச சர்வாணி ததாத்மன உபனர்மாஸ் மயி சன் மயி சன்த்து ஓரி ஓம் அய்யனின்று மெய்யிக்க வெளிவந்த குருவே பௌற்றி உய முநல்ஹு